أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم اولئك الذين منعهم الله فاصمهم واعمى ابصارهم صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من قضى لاخيه المسلم حاجه كان بمنزله من خدم الله عمره او كما قال عليه الصلاه والسلام غنيت الكليه اللهم ارحم يا رب முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சமீப கால பொருளாதார நிலை என்னவென்பதை நாம் எல்லாம் அறிவோம் வருடத்திலே வரக்கூடிய இந்து சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய பண்டிகை ஒரு காலத்திலே இந்த பண்டிகை இந்துக்களுக்கான பண்டிகையாக இருந்தாலும் கூட முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே ஒரு பெரிய பங்களிப்பு அந்த பண்டிகைக்கு உண்டு அந்த அளவிற்கு அந்த பண்டிகையை ஒட்டி நம்முடைய சமுதாயத்தினுடைய வியாபாரமும் செழிப்பாக இருந்த காலங்கள் இருந்தது ஆனால் அண்மை காலமாக யாரிடத்திலே நாம் விசாரித்தாலும் வியாபாரங்கள் அவ்வளவு செழிப்பாக இல்லை முன்பை போல் கிடையாது என்கிற ஒரு பதில்தான் பரவலாக வருகிறது ஏறத்தாழ எல்லா வியாபாரிகளும் வியாபாரத்திலே ஒரு செழிப்பில்லாத ஒரு நிலையைத்தான் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை பார்க்கலாம் இதற்கு வேறு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட உண்மையான ஒரு காரணம் என்று பார்க்கிற போது நமக்கு நாமே செய்யக்கூடிய பல தவறுகள் இன்றைய காலகட்டம் இருக்கிறதே முஸ்லிம்கள் தங்களை பரிசோதனை செய்து தங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது நம்முடைய வியாபாரம் செறிப்பாக இருப்பதற்கு நம்முடைய வியாபார திறமை மட்டும் ஒரு காரணம் அல்ல நம்முடைய உழைப்பு முயற்சி மட்டும் ஒரு காரணம் அல்ல நம்மிடத்துல இருக்கின்ற முதலீடு பொருளாதாரம் மட்டும் ஒரு காரணமும் அல்ல இதற்கு அப்பால் வேறு எத்தனையோ காரணங்களை அதெல்லாம் வைத்திருக்கிறான் முன்பு எல்லாம் சொல்லி இருக்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய வியாபாரங்கள் தொடர்ந்து செழிப்பாக வரக்கத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விஷயங்களை மார்க்கம் கட்டுத்தருகிறது அதிலே ஒன்றுதான் முஸ்லிம் சமூகம் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய உதவி உபகாரங்கள் பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் போன்ற உதவிகள் பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய தர்மம் போன்ற உதவிகள் இந்த விஷயங்களிலாம் சமுதாயம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துமோ அல்லா அந்த சமுதாயத்தினுடைய செல்வந்தர்களுடைய செழிப்பை பொருளாதாரத்தில் பறக்க செய்கிறார் திருமறையினுடைய ஒரு வசனம் என்ன அல்லா இப்படி சொல்லி காட்டுவான் எந்த ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு நான் அருளிய எந்த ஒரு அற்படையையும் நானாக மாற்றிக் கொள்வது கிடையாது நீங்கள் பாவம் செய்து மாற்றாதவரை எந்த ஒரு சமூகத்திற்கும் நான் செய்த அற்கொடையை அவர்கள் பாவங்கள் செய்து மாறாத வரை அவர்களிடமிருந்து நான் பிடுங்கிக் கொள்வது கிடையாது அந்த அடிப்படையில் யோசித்து பாருங்கள் மற்ற சமூகங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பர ஒத்துழைப்பு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்தல் கடனாக கொடுத்து உதவுதல் ஒரு வீழ்ச்சி நோக்கி சென்றால் அவர்களை தூக்கி விடுதல் இதுவெல்லாம் மற்ற சமூகங்களிலே எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் கிறிஸ்தவ சமூகம் அவர்களும் இந்த நாட்டிலே நம்மை போன்ற ஒரு சிறுபான்மை சமூகம் அவர்களுக்கு என்று தனிய அரசியல் கட்சி கிடையாது எந்த அரசியல் இயக்கங்களும் கிடையாது பெரிய அளவிலான நம்மை போன்ற போராட்டங்கள் வால் போஸ்டர்கள் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்வது கிடையாது ஆனாலும் கூட அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார்கள் என்ன காரணம் அவர்களுடைய சமூக சேவை அவர்கள் அசத்தியத்தில் இருக்கலாம் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே பொய்யானவை போலியானவை ஆனால் இவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தோமே அவர்களுடைய சேவையையும் பாருங்கள் நம் சமுதாயத்தினுடைய சுயநலத்தையும் பாருங்கள் இப்ப இந்த சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் பறக்கத்தை இழந்து செழிப்பை இழக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகத்திலே மனங்கள் இறுகி போய்விட்டது அல்லா திருமறையிலே சொல்வானே கசத் குழு அவர்களது உள்ளங்கள் இறுகி விட்டன என்று சொல்வான் அல்லாஹுடத்தில ரிசுக்கு எதன் மூலமாக பெற முடியும் பெருமனார் அவர்கள் சொல்வார்கள் தர்மங்கள் மூலமாகத்தான் அல்லாஹுடைய ரிசுக்கை நீங்கள் வரவழைக்க முடியும் சமுதாயத்தில் உள்ள பலவீனமானவர்களை அரவணைப்பதன் மூலமாகத்தான் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் என்று பெருமனார் செல்லவாலை சில அவர்கள் சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே சகோதரர்களை இன்றைக்கு முன்பிருந்த அந்த செழிப்பிலே பணக்காரர்கள் கிடையாது என்ன காரணம் நம்முடைய செல்வங்கள் ஏழை எளிய மக்களுக்கு அது உதவியாக இருக்கவில்லை சமூகத்தில் உள்ள பலவீனமான மக்களுக்கு எந்த வகையிலும் அது உதவியாக இருக்கவில்லை அதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு நம் சமுதாயம் எல்லா வகையிலும் வரக்கத்தை எழுந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அருமையானவர்களே பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அது எந்த அளவிற்கு இம்மையிலும் மறுமையிலும் அது நமக்கு துணையாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய துவாக்கள் கபூலாக வேண்டுமானால் பெருமனார் செல்லி அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய துவாக்கள் கபூலாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு வந்த சோதனை நீங்க வேண்டும் என்று விரும்பினால் கடன் வாங்கி ஒருவர் சிரமப்படுகிறார் அந்த கடனாளிக்கு நீங்கள் சற்று அவகாசத்தை நீட்டி கொடுங்கள் கடனை மன்னிக்க தேவையில்லை கடன் வாங்கிய ஒருவருக்கு நீங்கள் அந்த கடனுக்கான கால அவகாசத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுத்தால் உங்களுடைய துமாக்கலை அல்லா கபூல் செய்கிறார் உங்களுடைய அல்லாஹலா நீக்கிறான் என்று சொன்னதற்கு ஆள் கிடையாது ஒரு பைத்தல் மாநிலம் கிடையாது எவ்வளவோ செல்வங்கள் இருந்தும் கூட கடன் கொடுப்பதற்கு கடன் வட்டி இல்லாமல் கடன் பெறுவதற்கு இன்றைக்கு வழி இல்லாமல் இருக்கிறது எத்தனை பேர் கேட்கிறான் பல ஆளுங்கள் அதற்கு நிர்பந்த சூழ்நிலை ஒரு வீடு கட்டணும் வாங்கலாமா நம்ம வட்டி சார்ந்த விஷயத்தை ஹலால் என்று சொல்வதற்கு பயமாக இருக்கிறது வட்டி தான் பெரிய பாவம் வட்டி தான் அவங்க தங்களுடைய நிர்பந்தத்தை சொல்றாங்க பல்வேறு கஷ்டங்களை சொல்றாங்க கடன் தரதுக்கு ஆள் இல்ல இந்த சூழ்நிலையில வாங்கலாமா ஆனா நமக்கு பயமாக இருக்கிறது வாங்கி கொள்ளுங்கள் சொல்ல முடியல ரொம்ப வலியுறுத்தி கேட்டா கடைசியில என்ன சொல்றோம் உங்க சூழ்நிலையை நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு கட்டத்துல அவ்வளவுதான் சொல்லி சொல்ல முடியும் ஒரு ஆலிமால வட்டிக்கு கடை வாங்குங்கன்னு சொல்ல முடியாது அந்த துணிச்சல் எந்த ஒரு நல்ல ஆலிமக்கும் அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கும் வராது உங்க சூழ்நிலையை நீங்க பாத்துங்க என்ன காரணம் எதுவெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்களுடைய இந்த சமூகத்திற்கு பயன் தரல அதனால அல்லாஹலா அந்த தனவந்தர்களுடைய செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க ஆரம்பித்து விட்டான் இன்றைக்கு சமுதாயத்துல வியாபாரம் இல்லை பறக்கத்தில் என்ற நிலையை பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே நம்முடைய இந்த இறுகி போன அதை கொஞ்சம் மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் பெருமாநா சலபா அலீசன் அவர்கள் சொன்னார்கள் பிறருக்கு உதவி செய்வது மற்ற முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்துவது எவ்வளவு பெரிய வணக்கம் உயர்ந்த காரியம் என்பதை இந்த அதிசர்களிலே நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவாரோ ஒரு முஸ்லீமை மகிழ்ப்பாரோ அல்லா அவருடைய பதிலாக ஒரு படைப்பை அல்லா படைக்கிறான் ஒரு முஸ்லிமை எல்லா சோதனைகளையும் தடுக்கிறது நாளை மறுமை நாளிலே அந்த அமல் அவருக்கு அருகிலே வந்து சொல்லும் நீ பயப்பட தேவையில்லை உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் அந்த முஸ்லிம் கேட்பார் நீ யார் என்று கேட்கிற போது அது சொல்லுமாம் நான் உலகத்திலே நீ சக முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்தினாய் முஸ்லீம்களை மகிழ்வித்தான் என்று சொல்லும் என்று பெருமனார் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் பெருமனாருடைய மசிதிலே யத்திக்காக இருக்கிறார்கள் பள்ளியிலே ஒரு மனிதர் ஒரு தூணிலே மிகுந்த கவலையோடு சாய்ந்திருக்கிறார்கள் போய் கேட்டாங்க அந்த மனிதரிடத்தில் ஏன் உண்மை கவலையோடு பார்க்கிறேனே என்ன காரணம் கேட்டாங்க அவர் சொன்னார் நான் இந்நாடுகளுக்கு கடன் தர வேண்டியது இருக்கிறது பெருமனார் என்ற கிடையாது அதனால நான் கவலையோட உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்லி இவன் அப்பாசிருதி இல்லாதவர்கள் அந்த மனிதனிடத்துல கேட்டாங்க நீ விரும்பினால் உனக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நான் ஏதேனும் பேசட்டுமா உனக்காக பரிந்துரை செய்யட்டுமான்னு கேட்டான் என்ன கேட்கலாம் கடனை அடக்கிட்டு யார் உனக்கு கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நீ விரும்பினால் உனக்காக நான் பரிந்துரை செய்யறேன் உனக்காக நான் சிபாரி செய்யுமான்னு கேட்டான் இந்த மனிதர் தாராளமாக செய்யுங்கள் சொல்லி இவன் அப்பாஸ் அவர்கள் பள்ளிக்கு வெளியில வந்து தன்னுடைய செருப்பை போடுறாங்க உடனே அருகில் இருந்தவர்கள் சொன்னாங்க எத்திகாப் இருப்பதை மறந்து விட்டீரோ என்று சொன்னார்கள் இல்லை மறக்கவில்லை பெருமனா சருல்லா அலிசில அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது எனக்கும் தெரியும் எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய ஒரு தேவைக்காக நடந்து செல்வாரோ ஒரு முஸ்லீமுடைய தேவைக்காக நடந்து செல்வாரோ அல்லாஹால அவருக்கு ரெண்டு வருடங்கள் யாத்திகா பிறந்த நன்மையும் கொடுக்கிறார் ரெண்டு வருஷம் யாத்திகா இருந்த நன்மையும் கொடுக்கிறார் பிறகு சொன்னார்கள் ஒரு நாள் யாத்திகாவுடைய நன்மை எவ்வளவு தெரியுமா ஒரு மனிதர் அல்லாவுக்காக தூய உள்ளத்தோடு ஒரு நாள் ஏத்திக்காக இருந்தால் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே அல்லாஹால மூன்று சந்தர்ப்பகள் மூன்று பெரிய பெரிய குளிகள் அளவுக்கு அல்லா தூரத்தை ஏற்படுத்தும் ஒரு நாள் ஏத்திக்கா பிறந்தா ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக நீங்க சாதாரணமா நடந்து போனா போதும் அல்லாஹால ரெண்டு வருஷம் ஏத்திக்காக இருந்த நன்மையை தருகிறான் என்று பெருமாநா சல்லுல்ல அலிசு அவர்கள் சொன்னதாக அப்பாஸ் அவர்கள் சொன்னார் அன்பு அருமையானவர்களை நாம் இன்றைக்கு பிற முஸ்லிம்களுடைய தேவைக்காக பிற முஸ்லிம்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களுக்காக என்றாவது நாம் நடந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கணும் வெறும் இவாதத்துகள் மாத்திரமல்ல நம்முடைய மார்க்கம் இந்த அடிப்படையான விஷயங்கள் சகோதர முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது அவர்களது துயரங்களிலே பங்கெடுப்பது இதை கொண்டுதான் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார்கள் பெருமனார் சல்லா அலிஸ்வன் அவர்கள் இது தொடர்பாக நிறைய மருமை நாளுடைய சம்பவங்களையும் சொன்னான் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் நாளை மஷர் மைதானத்தில் அல்லாஹால சொர்க்கத்திற்கு செல்கிற மக்கள் இவர்களை எல்லாம் ஒரு சஃபில் ஒரு அணியிலே எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு அணியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு அணியில தனித்தனியாக நிற்பாங்க அந்த நேரத்துல நரகத்தினுடைய அந்த வரிசையில நிக்கிற ஒரு மனிதர் சொர்க்கத்துல அந்த அணியில நிக்கிற ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு பக்கத்துல சொல்லுவாராம் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரிகிறதா நான் உலகத்திலே உங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறேன் உலகத்துல நான் உங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொர்க்கத்தினுடைய அணியில் இருக்கிற மனிதர் சொல்லுவார உண்மைதான் எனக்கு ஞாபகத்துக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அல்லாஹிடம் சொல்லுவார் சென்று சொல்ல அல்லா இந்த மனிதர் என்ன பாவம் செஞ்சாரோ எனக்கு தெரியாது ஆனா உலகத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அல்லா சொல்லுவானா நீ தனியாக அல்ல சொருக்கத்திற்கு செலுகிற போது இவரையும் அழைத்து கொண்டே சேரும் சொர்க்கத்திற்கு செல்கிற போது இவரையும் கூட்டி கொண்டு செல் என்று அல்லா சொல்வான் என்று பெருமனார் சரதா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு நரகம் முடிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் கூட உலகத்திலே செய்த ஒரு சிறிய உபகாரத்தினாலே அல்லா அவரை மன்னிக்கிற எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம் அவர்கள் தன் தோழர்களுக்கு பனு இஸ்ராயல்களுடைய நிறைய சம்பவங்களை சொல்லுவான் பனு இஸ்ராயல்களுடைய சரித்திரங்களை அடிக்கடி சொல்லுவான் ஒரு சொன்னாங்க பனு இஸ்ராயல்கள்ல ஒரு அரசனர்ந்தான் நிறைய ஊதாரித்தனம் செய்யக்கூடிய வீண் வரையம் செய்யக்கூடிய ஒரு அரசனர் அவன் பழக்க என்ன தினசரி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுற பொருளை பூர மிச்சம் வச்சுட்டு ஒரு குப்பத்தொட்டில கொண்டு போய் கொட்டிடுவான் அந்த ஊர்ல ஒரு ஆமிது ஒரு வணக்கசாலி இருந்தார் அவருக்குன்னு எதுவுமே கிடையாது டெய்லி அந்த குப்பைத்தொட்டிக்கு பக்கத்துல வருவாரு என்ன கொட்டப்பட்டிருக்குதோ அதை சாப்பிடுவார் அதுல என்ன கிடக்குதோ நல்ல உணவுகள் தான் இருக்கும் சாப்பிட்ட உணவு அதுல என்ன மிச்சமீதி இறந்து போயிடுறான் வீண் வரையும் செய்யக்கூடிய ஊதாரித்தனம் செய்யக்கூடிய அரசன் இறந்துறான் அல்ல அவன நரகத்தனையும் போட்டுறான் கொஞ்ச நாள் கழித்து இந்த வணக்கசாலி இந்த ஆபிது இருக்கிறாரே அவரும் இறந்துடுறாரு அவர் இறந்த பிறகு அல்லாஹால அவரிடத்துல கேட்கிறான் உலகத்துல உமக்கு யாராவது உபகாரம் செஞ்சிருக்கிறாங்களா உபகாரம் செஞ்சிருந்தா சொல்லுங்க சொருக்கத்துக்கு அனுப்பிடுறேன் இடத்துல வணக்கசாலிகள் உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருந்தா சொல்லுங்க அவரை சேர்த்து சொருக்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி அந்த வணக்கசாலி சொல்லுவாரா எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாரும் உபகாரம் செஞ்சது இல்லை ஏன்னா கேட்டது கிடையாது யார்கிட்ட எந்த உதவியை ஆண்டதில்லை எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லி தெரிய எ மாளிகைக்கு ஒரு குப்பத்தொட்டி ஒண்ணு இருக்கும் அந்த குப்பத்தொட்டில தினமும் உணவுகள் கொட்டப்படும் அதை எடுத்து நான் சாப்பிட்டேன் சொல்லி எல்லாம் சொல்லுவான்னா அந்த அரசன் யாருன்னு உன்னால காட்ட முடியுமான்னு சொல்லி தாராளமாக காட்டுவேனு நரகத்திற்கு அவரை அழைத்து செல்லப்படும் அந்த குப்பத்தொட்டியில வீணாக கொட்டினானே அந்த அரசை இவர்தான் காட்டுவாரு அதெல்லாம் சொல்லுவான் ஏதோ அவன் நல்ல நோக்கத்துல செய்யாட்டா கூட அவனுடைய அந்த குப்பத்தொட்டியில வீசப்பட்ட உணவு என்னுடைய அடியான உனக்கு பயனளித்தது என்று சொன்னால் இந்த செயலுக்காக நான் அவனை மன்னிச்சிட்டேன் அவனை நரகத்திலிருந்து அழைத்து செல் என்று அதெல்லாம் சொல்லுவான் இங்க இங்க செயலை யாரும் நம்ம தப்பா எடுத்துடக்கூடாது நம்மளும் கல்யாணத்துல வீணா சாப்பாடு தேர்வுக்க ஆக்கி வச்சுட்டு குப்பத்தொட்டில போட்டிட்டு யாரா சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா நமக்கும் இது பயன் தரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதனுடைய செயல் அது பயன் தருமானால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்றாங்க செயல் உதாரித்தனமான வீண்வரையமான செயல் ஆனா அதை கொண்டு அல்லாவுடைய ஒரு நல்லடி யார் பயனடைந்தார் அல்லாஹலா அதனால் அந்த மன்னனை மன்னிக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய சமூகம் உதவி செய்வதில்லை பிறருக்கு ஒத்துழைப்பதுல நாம் காட்டுகிற அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக சமுதாயத்தினுடைய முற்றிலுமாக அழிந்து போய் கொண்டிருக்கிறதையும் காரணம் சொல்ல தேவையில்லை இந்துத்துவ இயக்கங்கள் ஒரு காரணம் அல்லது நிறைய கடைகள் போட்டிக்கு வந்துட்டாங்க அது ஒரு காரணம் இதெல்லாம் புறக்காரணங்கள் உண்மையான காரணம் என்ன நாம் நம்முடைய செல்வத்தினுடைய அபிவிருத்திக்கு என்ன செய்யணும் நம்முடைய சமுதாயத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் இந்த செல்வம் பயன்படணும் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் அப்படி உதவாத செல்வங்களை தான் அல்லாஹால காலப்போக்கில் அழிக்க ஆரம்பிக்கிறார் ரமியானவர்களே செல்வர்கள் இந்த அளவுக்கு பெருமான் செல்வம் சொல்லுவாங்க பிறருக்கு உதவி செய்யறதுனால எவ்வளவு பெரிய பலன் சொன்னா ஒரு அடியான் ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமான நேரத்துல துயரமான நேரத்துல அவருக்கு ஆறுதலாக உதவி செஞ்சாருன்னு சொன்னா அந்த உதவிக்கு பதிலாக அல்லாஹலா அந்த அடியானுக்கு எண்பது வகையான மன்னிப்பை தருகிறார் எண்பது வகையான மகிரத்தை அல்லா தருகிறார் அதுல ஒரு பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அந்த முஸ்லிமுக்கு அதுவே போதும் மீதி உள்ள அனைத்தை கொண்டு அல்லா அவருக்கு உலகத்திலையும் மறுமையிலையும் படித்தரங்களை உயர்த்துவதாக சொன்னார் எனவே அருமையானவர்களை இந்த நிலை நம்முடைய சமூகத்துல மாறணும் கஞ்சத்தனம் உள்ளத்திலிருந்து போகணும் இந்த செல்வங்களை நாமே முழுக்க முழுக்க நமக்கானது நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கானது என்கிற இந்த நிலை மாறுமானால் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய நிலையை சீராக்குவோம் அந்த அடிப்படைய சகோதரிகளை இந்த செல்வங்களை நல்ல வழியில செலவு செய்யுங்கள் சமூகத்துல பயிற்றுமாலை உருவாக்குவதற்கு இந்த செல்வங்கள் பயன்படணும் அதே போல இந்த செல்வங்களை கடந்த வாரம் நாம் சொன்னது போல ஒரு தந்தை எப்படி மதிக்க வேண்டும் என்பது பற்றி சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா உறவுகளையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் நாம் பேச நினைத்திருந்தது இந்த உதவி உபகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவர்கள் யாருன்னு சொன்னா நம்முடைய சொந்த பந்தங்கள் தான் சொந்த பந்தங்களை தடவை பல பயான்கள்ல திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறோம் ஒரு ஹதீசில பெருமனார் சரதாசன் அவர்கள் சொன்னார்கள் உறவினர் ஒருவர் உதவி கேட்டு ஒரு உதவினர் உதவி கேட்டு வந்தார் அவருக்கு நீங்கள் உதவி செய்ய மறுத்தால் அல்லாஹால நரகத்தில் இருந்து ஒரு பாம்பை உருவாக்குகிறார் இந்த பாம்புக்கு பேர் சொன்னாங்க பெயர் சொந்த பந்தங்கள் உதவி கேட்டு வருகிற போது அவருக்கு யார் உதவி செய்ய மறுக்கிறானோ அவருக்கு அல்ல நரகத்தில் இருந்து ஒரு பாம்பை படைக்கிறான்னு சொன்னான் இன்னைக்கு நாம சொந்த பந்தங்களுக்கு தான் உதவி செய்ய மறுக்கிறோம் எளியில் இருந்து வரக்கூடிய யாராருக்கெல்லாமோ உதவி செய்கிறோம் ஆனால் நெருங்கிய உறவினர்களுக்கு நாம் உதவி செய்வது கிடையாது பெருமனார் செல்லதான் ஆறு பேர் சொர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார்கள் சொன்னான் ஐந்து நபர்கள் ஐந்து நபர்கள் சொருக்கம் செல்ல மாட்டார்கள் என்று சொன்னான் யார் அந்த ஐந்து பேர் ஒன்று முதுமீனுரீன் யார் தொடர்ந்து மது அருந்துகிறானோ அவன் சொருக்கம் செல்ல போவதும் கிடையாது இரண்டாவது நாம மீனும் விசேகரீன் யார் ஜோசியத்தை உண்மை என்று நம்புவானோ அவன் சொருக்கம் போறதும் கிடையாது ஜோசியக்காரனோ சொருக்கம் செல்ல மாட்டான் யார் ஜோசியத்தை உண்மை என்று நம்புகிறானோ அவனும் சொருக்கம் செல்ல மாட்டான் மூன்றாவதாக சொன்னார்கள் யார் சொந்த பந்தங்களை உறவுகளை முறித்து வாழ்கிறானோ அவனும் சொற்கும் செல்ல மாட்டான் நாலாவது ஜோசியக்காரன் ஐந்தாவது மன்னான் செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுறவன் பிறருக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டுவது இந்த ஐந்து நபர்களும் சொற்கும் செல்ல மாட்டார்கள் என்று பெருமானார் செல்லிசன் அவர்கள் சொன்னார் ஒரு முறை ரிசுல் சரதாசன் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல ஒரு கனவு சொல்றாங்க பழக்கம் கனவுகளை சொல்லுவாங்க அவங்க கண்ட கனவையும் சஹாபாக்கள்கிட்டையும் கேட்பாங்க நீங்க யாராவது கனவு கொண்டிருக்கலாம் என்றும் கேட்பாங்க ஒரு நாள் சொன்னார்கள் நேற்று இரவு நான் ஒரு ஒரு வினோதமான ஒரு கனவை கண்டேன் பெரும்பாலும் நிறைய சொல்றாங்க ஒரு ஆச்சரியமான கனவு அது என்ன கனவு அது சொன்னார்கள் கனவில நான் பார்க்கிறேன் ஒரு மனிதரை பார்க்கிறேன் அந்த மனிதரை சுற்றி மோமின்கள் முஸ்லீம்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவரிடத்தில் யாருமே பேசாமல் இருக்கிறார்கள் யாருமே அவரிடத்தில் முசாபகா செய்யாமல் பேசாமல் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதருடைய ஒரு அமல் அவர் உலகத்திலே வாழ்ந்த போது உறவுகளை அரவணைத்து உறவுகளோடு இணக்கமாக வாழ்ந்தாரு அந்த அமல் வருகிறது வந்து சுற்றி இருக்கிற எல்லா முஸ்லிம்களிடத்திலும் சொல்கிறது எல்லோரும் இவரிடத்திலே பேசுங்கள் எல்லோரும் இவரிடத்திலே முசாஃபகா செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் இவர் உறவுகளை அரவணைத்து வாழ்ந்தவர் உறவுகளை பேணி வாழ்ந்தவர் இந்த மனிதனிடத்திலே நீங்கள் பேசுங்கள் இவரிடத்திலே முசாபகா செய்யுங்கள் என்று அந்த உறவு முறையை அரவணைத்த அமல் வந்து சொல்லும் என்று பெருமனார் செலந்தும் சொன்னார் இன்னொரு ஹதீசில சொன்னார்கள் இந்த உறவு முறையை அரவணைத்தல் என்ற அமல் இருக்கிறது நாளை மறுமை நாளிலே அதற்கு அல்லாஹ் நாவம் கொடுப்போம் இந்த சிலத்தூர் ரகம் என்று சொல்லப்படுகின்ற உறவுகளை அரவணைத்தல் இதற்கு அல்ல ஒரு ஞாபகம் கொடுப்பான் நாளை மறுமை நாளில் அது பேசும் யார் தன்னை அரவணைத்தார்கள் யார் தன்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்று இந்த உறவு முறை பேசும் என்று சொன்னார் இந்த உறவு முறை பலரை காப்பாற்றும் பலரை அது அழித்துவிடும் என்று சொன்னதை நீங்கள் அவனுடைய சொத்துக்களை வப்பு செய்வதற்காக வருகிற போது பெருமானார் பெருமானார் செல்லிசன் அவர்கள் சொல்வார்கள் இந்த தோட்டத்தை வப்பு செய்வதை விட உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சதகா செய்வது அதைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன் என்று சொல்லுவான் உதவி எல்லா வகையான உதவிக்கும் மிக தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அரவணைக்கப்பட வேண்டிய உறவுகள் தான் போன வாரம் நம்ம சொல்லி இருக்கும்போது ஒரு தந்தையை மதிக்கிறத பத்தி சொல்லியிருந்தோம் குடும்பங்களை பார்த்தோம் உறவுகள் பல வகையான உறவுகள் இருக்கிறது எல்லா உறவுகளையும் மதிக்கணும் அதுல தந்தையோடு பிறந்தவர்கள் அவங்க சிறிய தந்தையாக இருக்கலாம் பெரிய தந்தையாக இருக்கலாம் உங்களுடைய தந்தையோடு பிறந்த சிறிய தந்தை பெரிய தந்தை இவர்களும் தந்தை உங்களுடைய கட்டாயமோ எப்படி கண்ணியப்படுத்துறது கட்டாயமோ அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தையை கண்ணியப்படுத்தணும் ஒரு தந்தைக்கு உதவி செய்வது எப்படி அவசியமோ அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தைக்கும் உதவி செய்யணும் ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன சொந்த தந்தையை கூட மதிக்காத காலத்துல வாழ்றோம் இதுல தந்தையோடு உடன் பிறந்தவர்களே நாம எங்க மதிக்கப் போகிறோம் இந்த வகையான இந்த உறவுகள் விஷயத்துல நாம காட்டுகின்ற அலட்சியம் தான் நம்முடைய எல்லா விதமான வீழ்ச்சிக்கும் காரணம் அதே போலதான் தாயுடன் பிறந்தவர்களை பற்றி பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொல்வார்கள் அல் ஹால துபி மன்சில உம்மி தாயோடு பிறந்த அந்த ஹாலா இருக்கிறார்களே அவர்கள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று பெருமனார் செல்லும் ஆலீசலமும் சொன்னான் அப்படி ஆனால் தந்தையினுடைய உறவு தாயினுடைய உறவு இரண்டு உறவுகளும் பெண்கள் தான் மோசமானவர்கள் நம்ம தெரியும் அவங்க வழி சொந்தமா இருந்தா அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த கவனிப்பும் வேற மாதிரி இருக்கும் கணவன் உறவினர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அப்ப கவனிக்கிறது வேற மாதிரியாக இருக்கும் இது நம்முடைய பெண்கள்கிட்ட உள்ள ஒரு மோசமான குணம் அவங்க உறவுகளை மட்டும்தான் உதவி செய்யணும் அவங்களதான் கண்காணி அவங்களுக்குதான் உதவிகள் உபகாரங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா கணவன் வழி உறவினர்களை வெறுக்கிறாங்க இதுல ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரிதான் தன்னுடைய உறவினர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆண் புறக்கணிக்க கூடாது தாயுடன் பிறந்த அந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் உதவி செய்ய வேண்டும் இந்த உதவிகளை கொண்டுதான் அல்லாஹாலா நம்முடைய செல்வத்திலே பறக்க செய்கிறான் என்று பெருமாநா சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிட்டார்கள் ஒரு அடியான் இரவெல்லாம் என்று வணங்குகிறான் பகலெல்லாம் நோன்பு நோர்கிறான் ஆனால் அவன் உறவுகளை பேண தவறினான் என்று சொன்னால் முகம் குப்பர நரகத்திலே தள்ளப்படுவான் பகல்ல நோன்பு வைக்கிறாரு இரவுல நின்று வணங்குகிறார் ஆனால் உறவுகளை அரவணைப்பதில்லை சொன்னார்கள் என்பதாக சொன்னான் இன்னொரு அதி சிலை கூட அழகா சொன்னாங்க சில நேரங்கள்ல சொந்த பந்தங்கள்ல நமக்கு எதிரிகளும் இருக்கலாம் நமக்கு எதிரிகள் எல்லா விதத்திலும் நம்முடைய கெடுதிய இருக்கலாம் சொன்னாங்க தர்மங்கள்ல சிறந்த தர்மம் இது என்று சதக்கால சிறந்த சதக்கா இது ஒன்று சொன்னால் காஷிகை யார் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கிற தர்மம் தான் நம்ம பலரும் கூட அந்த காரணத்தை சொல்றான் ஏங்க அவன்கிட்ட பேசுறது இல்ல இல்ல அவன் எனக்கு எதிரி எனக்கு அவன் கெடுதித்தான் ஆடுவான் இப்படி சொல்லி பேசாம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவான் ஆலிசன் அவர்கள் சிறந்த தர்மம் எது உறவினர்கள் உனக்கு யார் விரோதியாக இருக்கிறானோ வகைவனாக இருக்கிறானோ அவனுக்கு செய்யக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று சொன்னே முஸ்லிம் சமுதாயம் உயர்ந்த குணங்கள் இதை கொண்டுதான் வாழ்க்கையில உலகத்திலையும் உயர முடியும் நாளை மறுமையிலையும் உயர முடியும் மன்னிக்கிற உயர்ந்த குணங்கள் வேண்டும் உறவுகளுக்கு மத்தியில சண்டைகள் இருக்கும் மன்னிக்க செய்யணும் பெருமநாள் செலத்தா அலிசன் அவங்க எப்படிப்பட்ட மனிதரை கூட மன்னிச்சாங்கன்னா அவங்களுடைய மனைவி ஆயுஷா மீது பாதுகாக்கணும் விபச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தினான் உபயங்கிற யோசித்து மனைவி மீது விபச்சாரம் செய்ததாக ஒருவர் சொன்னால் நம்ம அவனை மன்னிப்போம அவனை ஆனா குரானும் ஹதீசும் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது அந்த மாதிரி மனுஷனை கூட நீ மன்னிக்கணும் அப்துல்லாஹிபின் உபை பெருமானாருடைய மனைவி மீது அவன் தான் அந்த அவதூறு பரப்பியதுல பெரிய பங்கு அவனுக்கு அல்லாவே அப்படிதான் சொல்லுவான் வல்லதை பெருமானாருடைய மனைவி மீது விபச்சார குற்றச்சாட்டை பரப்பியது அவன் தான் அப்துல் சாஹிபின் உபைல் சலுத்தாசன் அவர்கள் அந்த அப்துல் சாஹிபின் உபை இறந்த போது போன வாரமும் இதை சொல்லி இருந்தேன் தன்னுடைய அவர்கள் உடுத்தி ஆடையை கொடுத்து அவனை கபன் செய்யும்படி சொன்னாங்க யாரும் மன்னிச்சாங்க மனைவி மீது அவதூறு கூறிய கூட அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சாங்கன்னு சொன்னா நம்ம உறவினர்கள் இந்த அளவுக்கு யாரும் துரோகம் செய்ய போறது இந்த அளவுக்கு பெரிய அளவுல யாரும் நமக்கு அநியாயம் செஞ்சிட போறது இல்ல ஆனா ரசூல் சரல்லாசன் அவர்கள் அந்த முனாஃபிஃபை கூட ஒரு பக்கம் முனாஃபிஃபாவும் இருக்கிறான் இன்னொரு பக்கம் மனைவி மீது மோசமான குற்றச்சாட்டை சொன்ன கொண்டாவும் அவனையும் அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சான் அப்படி ஆனால் இதை விட சாதாரணமான பிரச்சனைகளுடையவர்களை நாம ஏன் மன்னிக்க கூடாது பார்க்கணும் இந்த அசலாக்களை சரி பண்ணாதான் நல்லா நமக்கு உயிர்வு தருகிறார் சமீபத்தில் ஒரு ஆலிமுடைய ஒரு உருது பேச்சு எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதுல ஒரு அசலாத்தை பத்தி சொல்கிற போது இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் அறவே கவனம் செலுத்தாம இருக்குதுங்கிற சொல்லிட்டு வரும்போது சொன்னாரு பெங்களூர்ல ஒரு படித்த வாலிபர் படித்த ஒரு வாலிபர் அவர் அண்மையில் அவருடைய திருமணம் நடத்த இருக்கிறது அவர் வேலை செய்வது அமெரிக்காவிலே ஒரு யூதர் கம்பெனியில அந்த கம்பெனியினுடைய அந்த ஒரு மீட்டிங் ஒரு நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அதுல வந்து அந்த கம்பெனியினுடைய ஒரு ஆண்டு வரவு செலவு கணக்கு அந்த ஆண்டு கிடைத்த லாபங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன இதை பத்தி எல்லாம் பேசப்படுது எல்லாரும் அவங்க கருத்தை சொன்ன பிறகு அந்த உரிமையாளர் எழுந்து பேசும்போது அவர் ஒரு யூதர் யூதரை பத்தி அல்லா குரான்ல என்ன சொல்லுவா யூதர்கள் தான் முஸ்லிம்களுக்கு கடுமையான விரோதிகள் என்று எல்லாம் சொல்லுவான் அவ்வளவு மோசமானவர்கள் யூதர் அந்த யூத முதலாளியிலிருந்து சொல்கிறார் இங்கே நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் பல வகையான கருத்துக்களை சொன்னீர்கள் எனக்கு இந்த ஆண்டு நம்முடைய கம்பெனிக்கு லாபம் கிடைத்ததா நஷ்டம் கிடைத்ததா என்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா எனக்கு நிறைய செலவும் இருக்கிறது நஷ்டமே ஆனாலும் கூட அதை ஈடுகட்டக்கூடிய அளவு இருக்கு என்னிடம் செலவும் இருக்கிறது எனவே இந்த ஆண்டு நமக்கு ஏற்பட்டது நஷ்டமா லாபமா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த ஆண்டு எனக்கு கிடைத்ததில் ஒரு பெரிய வரம் என்ன ஒன்று முஸ்லிம் வாலிபரை காட்டி இந்த முஸ்லிம் நண்பர் தான் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அன்பளிப்புன்னு சொன்னார் இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய அன்பளிப்பு இந்த முஸ்லிம் வாலிபர் இவரை சந்திப்பதற்கு முன்னால் வரை நான் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பெருத்தவனாகத்தான் இருந்தேன் ஆனால் இந்த வாலிபரை சந்தித்த பிறகு அவருடைய உயர்ந்த நன்னடத்தை அவரிடம் காணப்பட்ட உயர்ந்த பண்பாடு தொழில் நேர்மை இதை கண்ட பிறகு முஸ்லீம்கள் மீதான என்னுடைய மனம் மாறி நான் அவர்களை மதிக்கக்கூடியவனாக ஆயிட்டேன்னு சொன்னார் இது ஒரு பெரிய திருமணத்துல இந்த விஷயம் பேசப்பட்டது அந்த வாரிபுருடைய திருமணத்துல அருமையானவர்களை இந்த அசலாப்புகள் தான் முஸ்லீம் பரவலாகணும் இதுதான் முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலையும் நாம கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் நம்மை பற்றி என்னென்ன தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுதோ அதற்கான தீர்வு என்பது அல்லாஹருடைய தூதர் எந்த உயர்ந்த குணங்களை நமக்கு காட்டி சென்றார்களோ அது நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது அருமையானவர்களே எல்லா விஷயங்களிலும் நமக்கான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உயர்ந்த அகலாத்துகளை கொண்டு நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி சுத்தம் செய்து உயர்ந்த உள்ளங்களாக எல்லா வகையிலும் பிறருக்கு ஒத்துழைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்களாக மாறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் பறக்க செய்கிறான் மறுமையிலும் பறக்க செய்கிறான் இல்லாமல்லா அந்த நல்ல உள்ளங்களை நம்முடைய செல்வங்கள் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள செல்வமாக ஆக்கி வைப்பானாக பெருமனா செல்வா அலிஸ் சொன்னது போல ஹைருநாசி அவு செலும் மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் உறவுகளை அரவணைப்பதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க மனிதர்களில் சிறந்தவர் உறவுகளை அரவணைப்பதில் யார் சிறந்தவரோ அவர்தான் மனிதர்களிலும் சிறந்தவர் எனவே நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் வியாபாரமா இருக்கட்டும் மார்க்க ரீதியான பணிகளா இருக்கட்டும் அத்தனை பணிகள் இருந்தாலும் உறவினர்களை சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிதான் ஆகணும் நமக்கு தெரியும் செலுத்த ஆலோசனம் அவங்களை விட அதிக வேலை பழு கொண்ட மனிதர்கள் உலகத்துல யாருமே கிடையாது அவங்களுக்கு காலையிலிருந்து வேலை எல்லா நேரமும் அவங்களுக்கு வேலை மத்தியிலும் அவர்கள் தம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை அந்த உறவினர்களை சந்திப்பாங்க உறவினர்களை சந்திப்பதுல அவ்வளவு கால நேரத்தை அல்லாஹுடைய தூதர் ஒதுக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த உயர்ந்த நல்ல அகலாத்துகளை கொண்டவர்களாக வந்தாலும் எல்லோரையும் வாக்கேற்பானாக வாக்குறது ஆவானா ஜாம்திருந்தாக வந்தார்